நச்சுணைய நேர்களுக்கு வணக்கம் தினமுறை துளிக்காக உங்கள் அலமையிலும் நம் உடலின் எங்கேனும் முள்குத்தியோ அல்லது கண்ணாடி குத்தியோ அல்லது இரும்பு துகளோ உள்ளிருந்தால் அதை நீக்க எலிமுறை பரட்டை கீரை அதாவது எலிக்காது இலைக்கீரை அந்த கீரை பார்த்தா எலியோட காது மாதிரி இருக்கும் அந்த கீரை எடுத்து அரைச்சி பசையாக்கி மஞ்சள் கலந்து தேங்கண்ணிட்டு நன்றாக வதக்கி மணற்பாங்காக வதக்கி அதை ஒரு துணியிலிட்டு எந்த இடத்துல குத்தி இருக்கோ அங்க பற்றாட்டும் போட்டு வந்தால் 2 நாளில் சீழுடன் அந்த இரும்பு துகளோ கண்ணாடியோ முள்ளோ வெளியில் வந்துவிடும் உடையாத கட்டி இருந்தாலும் அதை உடைத்து கொண்டு வந்துவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்